இருபத்தி ஒன்பதாவது அப்பர்சயோகோண துர்சர்வோ யோகிநோபிப்பதீக அபயர்சி ரெண்டாவது அத்தியாயம் பஞ்சமகாபூத விவேகம் இதில் சாந்தோக்கிய உபனிஷத் மந்திரத்துக்கு விளக்க சொல்கிறார் இந்த அத்தியாயமே அதை அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடிய அத்தியாயம் அதில் சதேவ சோமிய இதமக்ர ஆசித் ஏகம் ஏவ அத்விதீயம் அதில் இதம்னு ஒரு வார்த்தை வந்துச்சு இதம்னால் இவைகள் அனைத்தும் எவைகள் அனைத்தும் இந்த பஞ்சபூதங்கள் அனைத்தும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பஞ்சபூதங்கள் அனைத்தும் பிறகு இந்த பஞ்சபூதங்களுக்கு விஷயங்களான சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அனைத்தும் அவைகளை கிரகிக்கக்கூடிய ஐந்து இந்திரியங்கள் அனைத்தும் அவைகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சூக்ஷம் சரீரமாகிய மனம் அனைத்தும் பிறகு இந்த ஸ்தூட உடல் அனைத்தும் பிறகு இந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள் நாம் எவையெல்லாம் பார்க்கிறோமோ அவைகள் அனைத்தும் அறிவுக்கு எட்டாமல் எவை எல்லாம் இருக்கிறோதோ அவைகளெல்லாம் எல்லாம் சேர்த்து இவைகள்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டார் இவைகள் அனைத்தும் இதெல்லாம் தோன்றுனது தோன்றுவதற்கு முன்பு சத்பிரமனாக மட்டுமே இருந்தது அந்த சத்தாக மட்டும்து சொல்லும் போது நீ மட்டும்து சொன்னால் மற்றதை நீக்கிறோம் அங்கே எதை நீக்கிறதுன்னா தோன்றுவதற்கு முன்பு சத்பிரம்மன் மட்டும் இருந்ததுன்னா உருவங்களும் பெயர்களும் இல்லை நாமரூபம் இல்லை நாமரூபம் இல்லாத சத்பிரம்மனாக மட்டும் இருந்தது அது எப்படிப்பட்ட சத்பிரமன் ஏகம் ஏவம் அத்தீயம் அது ஒன்று அது மட்டும் இரண்டாவதாக ஒன்று இல்லை ஏகம்னா ஒன்று அது ஒன்றுனே இருக்கு மட்டும் இங்கே ஒரு மட்டும் இருந்தது அதை தவிர அதைப்போல் இல்லை அதை போல இன்னொன்று இல்லையில அதுக்கு வேறாகவும் வேறு எதுவுமே இல்லை அது அத்விதீயம் அப்படிப்பட்ட பிரம்மன் மட்டும் இருந்தது அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் அந்த சத்பிரமன் ஏகம் ஏவம் எந்த வேறுபாடும் அல்லது அற்றதுங்கிறத இந்த ஏகம் ஏவம் அதுக்கு மூன்று விதத்தில் வேறுபாடுகள் நாம் பார்க்கலாம் சொன்னார் ஸ்வகத சஜாதிய பேதம் விசாதிய பேதம் மூணு பேதத்தை சொன்னார் பேதம்னா வேறுபாடு வேறுபடுத்துவது இந்த மூன்று விதத்திலே இந்த உலகத்தில் எல்லா பொருளுமே இருக்கும் ஒன்று தனக்குள் வேறுபாடு அது மரம் உதாரணம் சொன்னார் மரத்துக்குள்ள இலைகள் கிளைகள் கனிகள் ம அது அதற்குள்ளே உள்ள வேறுபாடு அதுக்கு பேர் ஸ்வகத பேதம் தனக்குள் உள்ள வேறுபாடு சச்சாதிய பேதம் சச்சாதிய பேதம்னா ஒரே இனம் ஜாதினா ஒரே இனம் சஜாதியம் அந்த இனத்துக்குள்ளேயே உள்ள வேறுபாடு மரம் இனியொரு மரத்தில் இருந்து வேறுபடுறது தென்னை மரம் மா மரத்துக்கு வேற இருக்குது பனை மரம் புங்க மரத்துக்கு வேறையாக இருக்குது இப்படி ஒரு மரம் இனியொரு மரத்தில் இருந்து ஒரே மரங்கிறது ஒரே இனம் அதற்குள் வேறுபாடு மனிதர்கள்லாம் ஒரே இனம்தான் ஆனால் அந்த மனிதன் வேறு இந்த மனிதன் சஜாத்தீயம் சாத்தியம் சஜாத்தியம் ஒரே இனத்துக்குள் உள்ள வேறுபாடு மூன்றாவது விஜாதீயம் அந்த இனத்துக்கு வேறுபட்ட தன்மை உள்ளது மனிதனுக்கு விஜாதியம் மரங்கள் செடி கொடிகள் மிருகங்கள் எல்லாமே விசாதீகந்தான் மரத்துக்கு மற்ற எல்லாம் விஜாதீகம்தான் கல் மண்ணு மனுஷெல்லாம் விஜாதிய அதுக்கு ஒரு பார்த்தோம் அனுயோகி பிரதியோகின்னு ஒரு கருத்து பணம் வட்டம் பார்த்தேன் நான் அந்த அனுயோகி பிரதியோகி என்ன யாரு வேறுபடுகிறானோ பேர் அனுயோகி எதனிடமிருந்து வேறுபடுகிறானோ அவன் பிரதியோகி அந்த பொருளுக்கு பேர் பிரதியோகி நான் உங்களிடமிருந்து வேறுபட்டால் நான் அநியோகி நீங்கள் பிரதியோகி இது சஜாதீய பேதம் மனிதருக்குள்ள வேறுபாடு நான் மற்ற பொருள்களிலிருந்து வேறுபட்டால் என்னுடைய தன்மைக்கு வேறான தன்மை அதிலிருந்து நான் வேறுபட்டால் விஜாதீய பேதம் அப்போ நான் அனுயோகி எனக்கு பிரதியோகியது இந்த புஸ்தகம் பிரதியோகி இந்த மைக்கு பிரதியோகி இந்த லைட்டு பிரதியோகி இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் பிரதியோகி விஜாதிய பேதத்தின் அடிப்படையில் சஜாதிய பேதத்தின் அடிப்படையில்னா நீங்கள் எனக்கு பிரதியோகி விஜாதிய பேதத்தில் மனித எனக்கு இந்த சேர்லேருந்து ஃபேன்லேருந்து எத்தனை வேறையாக இருக்கும் மனிதத்தன்மைக்கு வேறாக உள்ள எந்த தன்மை இருக்கும் அதெல்லாம் பிரதியோகி இது பேர் விஜாதீகம் அந்த தன்மைக்கு வேறான தன்மை உள்ளவைகள் இந்த மூன்று பேதங்களுமே எங்கே இல்லை இந்த சத்பிரமத்திடம் இல்லை அதை என்ன பண்ணுது ஏகம் ஏபம் அத்விதீயம்ங்கிற வார்த்தை காட்டுது அதை சொன்னார் ஏகம்ங்கிற வார்த்தை தனக்குள் வேறுபாடு இல்லை அது ஒன்றாக ஒரே பொருளாக இருக்கிறது மட்டும்கிற வார்த்தை அது மட்டுமே இருக்கிறது அதைப்போல இனியனும் இல்லை பிரம்மனைப் போல இனியொரு பிரம்மன் இல்லை பிரம்மனுக்கு அவயவங்கள் இல்லை ஆகாசத்தை போலன்னு ஒரு உதாரணம் சொன்னார் ஆகாசத்துக்கு வந்து உறுப்புகள் கிடையாது ஒரே ஆகாசந்தே இருக்குது ஆனால் ஆகாசத்துக்கு வேற மற்ற பூதங்கள் இருக்குது அதில் விஜாதிய பேரம் இருக்குது ஆனால் சஜாதிய பேதமும் ஸ்வகத பேதமும் ஆகாசத்துக்கு கிடையாது பிரம்மனுக்கு அதே மாதிரி ஸ்வகத பேதம் சஜாதிய பேதம் இல்லை விஜாதிய பேதமும் இல்லை அந்த சஜாதிய பேதம் இல்லைங்கிறதுக்கு ஆகாசத்துக்கு போல் நூறு ஆகாசம் இல்லைங்கிறது சொல்லலாம் ஸ்வகத பேதம் இல்லைங்கிறதுக்கு ஆகாசத்தை சொல்லலாம் பிறகு அத்விதீயம்னா அதற்கு இரண்டாவதாக அந்த பிரம்மனை போல பிரம்மனுக்கு தன்மைக்கு வேறான தன்மை உள்ளதாக எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணார் இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் இதை முடித்தார் முதல் வரியில் ஏகம்ங்கிறது ஸ்வகத பேதம் இல்லை என்பதையும் ஏமம் என்பது சஜாதீய பேதம் இல்லை என்பதையும் அத்விதீயம் என்பது விஜாதீய பேதம் இல்லை என்பதையும் முடிச்சிட்டு ரெண்டாவது வரியில் பூர்வபக்ஷி வர்றான் பூர்வபக்ஷின்னு யார் நம்மளுடைய வேதாந்த சித்தாந்தத்திற்கு எதிர்கருத்து உள்ளவன் அது அறிமுகம் பண்றார் அது ஏ இந்த உபனிஷத்திலே வருது என்ன சொல்கிறாங்கன்னா அசத்து மட்டுமே இருந்ததுன்னு மற்ற மதவாதிகள் சொல்கிறாங்கன்னு இந்த உபனிஷத்து மந்திரத்திலே வருது அசத்து தான் இருந்தது இவைகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு இல்லாமல் இருந்தது ஒன்றுமே இல்லையான் திடீர்னு வந்துருச்சான் அவனு சொல்கிறான் நம்ம என்ன சொல்கிறான் பிரம்மன் இருந்துச்சு அதிலிருந்து வந்துச்சுன்னு சொல்கிறான் தோன்றுவதற்கு முன்பு பிரம்மா தோன்றுவதற்கு முன்பு ஒன்றுமே இல்லைங்கிறான் இல்லாததிலிருந்து இவையெல்லாம் வந்திருக்குங்கிறான் இது அவங்களுடைய கருத்து சூன்யவாதம் இவர்கள் வந்து சொல்கிறது என்னென்னா குழப்பமுடையவர்கள்ங்கிறார் இவங்கெல்லாம் வந்து குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்கள கண்டிக்கிறாரு பிறகு அறிவு பூர்வமாக அவங்க கருத்து தப்புங்கிறது நிரூபணம் பண்ணுறாரு முதல்ல அது கண்டனம் பண்ணுறார் ஏன்னா அவங்க சொல்கிற அலங்கார வார்த்தைகள்லாம் பார்த்தா நம்ம அதுக்குள்ளே போயிடுவோம் இப்போ நாஸ்திய கருத்துக்குள்ளே அப்படி தானே எல்லோரும் போயிருக்காங்க அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தா அதுதான் உண்மை நம்ப தோணும் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் அது மாதிரி ஒன்றுமே இல்லை திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற கருத்து வந்து அந்த அலங்கார அதுக்காக என்ன பண்ணுறாரு அதை கண்டனம் பண்ணுறாரு முதல்ல அறிமுகப்படுத்தி அவர்கள் குழப்பம் உடையவர்கள் இருபத்தி ஆறில் இருபத்தி ஏழுலேருந்து அதை நிந்தனம் பண்ணும் பொழுது அவர்களுடைய புத்தி தெளிவில்லாமல் இருக்கிறதுன்னு ஒரு கண்டனம் பண்ணார் எதுக்கு சொன்னார் தண்ணிக்குள்ள மூழ்கிக்கிட்டு கண்ணியும் காதையும் பயன்படுத்தினா அந்த இந்திரியம் எப்படி இருக்கும் தெளிவில்லாமல் இருக்கும் அது மாதிரி இவர்களுடைய புத்தி தெளிவில்லாமல் இருக்கிறது அதனால் என்ன பண்ணுறாங்க பயமற்ற பிரம்மத்தில் பயத்தை அடைகிறார்கள்னு இருபத்தி ஏழாவது சுலோகத்தில் சொல்லிவிட்டு இருபத்தி எட்டில் இந்த பிரம்மத்திடம் யோகிகளும் சகுண பிரம்மத்திடம் நிலை பெற்றவர்களும் அளவு பயத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை யார் சொல்லியிருக்கார் நான் சொல்லலை கௌரபாதாச்சாரியார் சொல்லியிருக்காருன்னு சொல்லி இருபத்தி எட்டில் சொன்னார் கௌடபாதாச்சாரியார் யார் சங்கரருடைய குருவினுடைய குரு குரு கோவிந்த பகவத் பாதருங்கிறவர் சங்கராச்சாரியாருடைய குரு அவருடைய குரு கவுடபாதாச்சாரியார் அவர் வந்து மாண்டூக்கிய உபநிஷத்துங்கிற ஒரு உபநிஷத்துக்கு விளக்கம் எழுதியிருக்கார் காரிகையா நாலு அத்தியாயம் எழுதியிருக்கிறார் அதில் ஒரு இதில் இந்த சுலோகம் வருது அதை கோப் பண்ணி அடுத்த ஸ்லோகத்தில் இருபத்தி ஒம்பதாவது அந்த சுலோகத்தை அப்படியே சொல்லி என்ன பண்ணார் விளக்க சொன்னார் அதுதான் போன வகுப்புல பார்த்தோம் இருபத்தி ஒன்பதாம் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பாதி பார்த்துருக்கோம் இருபத்தி ஒன்போது இதில் என்ன சொன்னார்னா அஸ்பர்ஷ யோகம் இந்த ஆத்ம தத்துவம் இந்த பிரம்ம தத்துவம் இந்த ஆத்மாவுக்கு பிரம்மனுக்கு அஸ்பர்ச யோகம்னு ஒரு பேர் இருக்கு இந்த யோகமானது மிக மிக கடினமானதாக இருக்கிறது யாருக்கு எல்லா யோகிகளுக்கும் யோகிகளுக்கே கடினம்னா போகிகளுக்கு என்ன சொல்லணும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதனால் அந்த கடினத்தை பார்த்துட்டு பயந்துட்டு அது இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான் பயத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த இருபத்தி ஒம்பதாவது ஸ்லோகத்தில் சொன்னதை இங்கே சொல்கிறார் அங்கே வந்து அவர் எங்கே சொல்லியிருக்கிறார்னு சொன்னீங்கன்னா அத்வைத பிரகரணம் மூணாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்பதாவது அப்படியே எடுத்து சொல்லியிருக்காரு இங்கே அஸ்பர்ஷம் ஸ்பர்ஷம்னா தொடுவது அஸ்பர்ஷம்னா தொடாதது தீண்டப்படாதது எதனாலும் தீண்டப்படாதது இந்த உடலாலும் உள்ளத்தாலும் தீண்ட முடியாதது எந்த துக்கமும் அதை தீண்டாது எந்த சம்சாரமும் அதை தீண்டாது அது எது அது ஆத்மா ஆத்மாவுடன் யோகம்னா இணைப்பது பிரம்மத்துடன் இணைக்கக்கூடிய இந்த தத்துவம் இந்த ஞானம் அதனால் அதுக்கு பேர் அஸ்பர்ஷ யோகம்னு பேர் எது தீண்டப்படாமல் இருக்கிறதோ எது தொடப்படாமல் இருக்கிறதோ அது ஆத்மா பிரம்மன் அதற்கு பேர் அஸ்பர்ஷ யோகம்னு பேர் உபனிஷத்தில் பண்ணோட்டணும்னு சொன்னேன் பிரபஞ்சோபசமம்னு ஒரு வார்த்தை வரும் எங்கு பிரபஞ்சம் இல்லையோ அது பிரம்மன் சொல்லி எது தீண்டப்படாததோ அது பிரம்மன்கிறது மாதிரி எங்கு பிரபஞ்சம் இல்லையோ இந்த பிரபஞ்சம் கண்ணு முன்னாடி இருக்குது உண்மையிலே இல்லை இது ஒரு மித்தியாக நாம் வருவோம்னு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு கண் காட்சியில் இருக்கும் அறிவில் இருக்காது அது பிரபஞ்சோபசமன்னு ஒரு வார்த்தை வராங்க இது போன கிளாஸில் அதெல்லாம் பார்த்தோம் பிறகு இந்த சம்பந்தம் எதனால் சம்பந்தப்படுது இந்த உடலோடும் உள்ளத்தோடும் சம்பந்தப்படாதது பொதுவாக சம்பந்தம் எப்படின்னா அகங்காரம் அமகாரம்தான் உங்களை சம்பந்தம் வைக்கும் நான் செய்தேன்னு சொல்லுவோம் அப்போ இந்த உடலோடையும் மனசோடையும் சம்மந்த வச்சுருவோம் பிறகு வெளிப்பொருள்களை என்னுடைய எதுன்னு சொல்வோம் அது ரெண்டையும் சம் இந்த ரெண்டு சம்பந்தமும் இல்லாதது இந்த பிரம்மன் அதையும் பார்த்தோம் எந்த துயரமும் இதை தீண்டாது அதுக்கு ஒரு உதாரணம் கூட பணவாட்ட சொன்னேன் அதாவது எதில் நாம் வந்து சம்பந்தம் வைக்கிறோமோ அதுதான் துக்கம் வீடு நம்ம கார் நம்ம கார் இருக்குது நம்ம காரில் போய் இடிச்சிட்டோம்னா துக்கம் வாடகைக்காரில் போய் இடிச்சிட்டா துக்கம் இல்லை கொஞ்சம் நேரம் ஏற்று லேட்டாக போய் வருத்தப்படுவோம் இதுனால் எப்படி உரைச்சிச்சோ எவ்வளோ செலவாகுமோ அப்படி செலவாகுமோ இப்படி எல்லா விஷயமும் வந்துடும் மனசில் நம்ம வீட்டில் கிராக் விழுந்தால் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு வாடகை வீட்டில் கிராக் வந்து வாடகை வீட்டுக்காரன் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் ஏன்னா சம்பந்தம் இல்லை இங்கே சம்பந்தம் இருக்குது எங்கேயில் அதனால தான் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளநர் எதாம் நீ வந்து சம்பந்தம் வைக்க முலோகத்தில் வாழ முடியாது வ சம்பந்த வச்சுத்தே ஆகணும் ஆனால் அறிவுபூர்வமாக விலைக்கி இருக்கணும் இது இவ்வளவு தான் என்னுடைய தன்மை இவ்வளவு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சம்மந்தம் வைக்கணுங்கிறார் இந்த போன விட்டு ஒரு கதை சொன்னேன் ஒரு அரசன் வந்து ஒரு ஒரு பிரம்மச்சாரி அரண்மனையில் தங்கி பாடம் கற்றுக்கிற போகும்போது அந்த அரண்மனை தீப்பிடிச்சு ரொம்ப ராஜா பேசாமல் இருக்கார் இவர் துணி எடுத்துகிட்டு ஓடுறாரு துணி எடுக்க ஓடுறார் இவருக்கு அந்த துணி மேலே பற்று ராஜாவுக்கு அரண்மனை மேலேயே பற்றலை அது இன்னொன்று கூட இருக்குது ஒரு காட்டில் ஒரு பெரிய ராஜா ஒரு முனிவர் இருந்தாரான் ஒரு யோகி சன்னியாசி அவர் வந்து ரொம்ப அரசர் ராஜா வந்து என்ன பண்ணியிருக்கார் யார் ஒரு நல்ல தபஸ்வி பார்த்துட்டு காட்டில் ஒரு முனிவர் இருக்கார் ஆமாம் நானும் பார்த்துருக்கேன் அவர் போய் பேசியிருக்கேன் நமஸ்காரம்லாம் பண்ணியிருக்கேன் இருக்காரு அவர் பாட கோபியத்தை கட்டிக்கிட்டு அவர் பாட உட்காந்துக்கிட்டு இருக்காருன்னொடனே அவரை கூப்பிட்டுனு மரணமனையெல்லாம் வைக்கணும் அவருக்கு தங்கிட்டு போச்சோன்னு சொல்லி ராஜா விரும்புகிறார் அவர் போய் கூட போனாரான் இவர் நான் வர்றேன்னு சொல்லிட்டாரான் வரேன்னு சொன்னோன்னா நான் வரைய கூட்டு போகிறதுக்கு பல்லாக்கெல்லாம் வேணும்னாரான் என்னடா வரச்சி வரையன்ட்டார் பல்ல கேட்குறாரு ஒரு முனிவர் ஒரு சாமியார்ன்னு இருக்கார் திருப்பி என்ன பண்ணார் சரி கூப்பிட்டு வந்தாரான் எனக்கு போட்டுக்கிறவங்கள ட்ரெஸ்ஸெல்லாம் வேணும்னாராம் ஆடம்பரமானதெல்லாம் கட்டிக்கிட்டு என்ன நம்ம இவர் நல்ல சாமியார் நினச்சோம் இவரே நடந்தால் ட்ரெஸ்ஸு கேட்குறாரு பல்லக்கு வேணுங்கிறாரு அப்படின்னு இருக்கார் வீட்டில் அங்கே போய் என்ன பண்ணாராம் எனக்கு அதை கொண்டு வா இதை கொண்டு வா நல்லா சாப்பிட்டாராம் ஜாலியாக இருந்தாராம் நல்லா மெத்தையில் படுத்துக்கிட்டாராம் தாரான் நம்ம ஏமாந்துவிட்டோம் இந்த விசாரிச்சுட்டு வந்த மந்திரிகள்லாம் சரியாக விசாரிக்கலை போலிசாமியாரை கொண்டாந்திங்க வந்து விட்டுட்டாங்க அப்படின்ட்டு இவருக்கு மனசுக்குள்ளே ஊற்றிக்கிட்டே இருந்தார் அவர்கிட்ட போகிறதே தவிர்த்துட்டாரான் அவர் அருமலே ஜாலியாக இருக்கார் அந்த யாரும் அந்த சாமியார் இவர் என்ன பண்ணியிருக்கார் கடைசியில் இவர் பொறுக்கலை ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் பார்க்குறாரு உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன்னு என்ன கேட்க போன்னு எனக்கு தெரியுது அப்படிங்கிறார் இல்லை நீங்கள் அங்கே அப்படி இருந்தீங்க இங்கே வந்தால் இப்போ ஆடம்பரமாக நாங்கள் தான் இருக்கோம்னு நீங்கள் இப்படி இருக்கீங்களே இதுக்கு என்ன அப்படின்னு எனக்கு நீ இப்படி கேட்பேன்னு தெரியும் இன்னைக்கு பதிவு சொல்கிறாரு தான் என் கூட நீ வரணும் அப்படின்ட்டு இருக்கார் சரி வரேன்ருக்கார் வா வந்த பிறகு சொல்லு கூட்டு போயிருக்கார் ஒரு நதி வந்திருக்கு சொல்லலாம் கடந்து போன பிறகு சொல்கிறேன்னாரு எல்லாம் போன உடனே அந்த நாட்டு எல்லையை தாண்டின உடனே இப்போ சொல்ல வேண்டிய வேலை வந்துருச்சு சொல்கிறேன்னாரான் இந்த பாரு இதெல்லாம் நீ கூப்பிட்டே வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு பூரை அவிச்சு போட்டாரான் சொல்லிய கிழிச்சு கோவனத்தை கேட்டேன் உள்ள பிற நீ வர்றையா அப்படின்னு கேட்டாராம் நான் எப்படி வர முடியும் அதே உனக்கு எனக்கு வித்தியாசம் ராஜா கேட்டாரன் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு நான் வந்துட்டு இல்லை உன்னால் வர முடியுமா இதே வித்தியாசம்னாராம் அவர் இருந்தாலும் தொடாமல் இருந்தார் இங்கே ஒரு சன்னியாசி சன்னியாசி மாதிரி இருக்காரு ஆனால் தோட்டுக்கிட்டு இருக்காரு அவரால் பற்று இருக்க முடியலை அஸ்பர்ஷ யோகம்னா தீண்டப்படாத யோகம் இந்த ஆத்மா எதனாலும் தீண்டப்படாது நான் ஆத்மஸ்வரூபம்னா என்ன எதுவும் தீண்ட முடியாது இதுக்கு ஒரு வார்த்தை இந்த கார்கியில் சொல்கிறார் அஸ்பர்ஷ யோகம்னு சொல்லி அதனால தான் ரொம்ப அந்த பற்று வந்துடும் சொல்லி அந்த காலத்தில் சன்னியாசிக்கெலாம் ஒரு விதி இருக்குது பக்குவம் வர்றது வரைக்கும் ஒரு சன்னியாசி ஒரு இடத்துல தங்கக்கூடாதான் ஒரு இடத்துல தங்க மூணு நாளைக்கு மேலே தங்கக்கூடாதான் ஏன்னா பிறகு அங்கே இருக்கவங்களோட பந்தம் பற்றுலாம் வந்துடுமா பக்குவமானவங்களா தான் இருக்கலாம் அது வரைக்கும் தங்கக்கூடாதுனே அந்த யாத்திரை போய்கிட்டே இருப்பாங்க இந்த ராமகிருஷ்ணன் மிஷன் ராமகிருஷ்ணன் மடத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சாமி வந்து அந்த ஆசிரமத்தை நல்லா டெவலப் பண்ணியிருப்பார் நல்லா பயங்கரமாக உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னேறியிருப்பார் உடனே நீங்கள் அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு ஒரு சின்ன ஆசிரமத்தை அனுப்பிச்சி விட்டுருவாங்க ஐயோ நான் எல்லாம் இங்கே முயற்சி பண்ணேன் நான் பண்ணேன்னு உட்காந்துருந்து அங்கே பர்ஷம் வந்துருச்சாங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இந்த பற்று ஒரு ஆசிரமத்தில் அட்டாச்சுடு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி இந்த அஸ்பர்ஷம்னா அந்த டச்சப் இல்லாமல் அந்த ஒட்டாமல் இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிற எதுலேயும் இருக்கலாம் அதில் ஆழ்ந்து உள்ள மூழ்கி இறக்கூடாது ஒட்டக்கூடாது அதுதான் ஆத்ம தத்துவத்தினுடைய மகிமை அமெரிக்காவுக்கு ஒரு சாது பயிர்கார் போகும்பொழுது ஏர்போர்ட்டில் உங்கள் லக்கேஜெல்லாம் எங்கேன்னு கேட்டாங்களாம் ஒன்றுமே இல்லை இதே என் லக்கேஜ் நேரம் இந்த உடம்பை காமிச்சு இதே என் லக்கேஜு நேரம் ஒருத்தர் போனார் ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல அங்கே போனால் அங்கே பத்து ரூபாய் கார் நிற்கிது அவரை கூப்பிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி இந்த அஸ்பர்ஷங்கிற வார்த்தை அங்கே ரொம்ப விளக்கிறார் இந்த ஒரு வார்த்தைக்கு விளக்காசிரியர்கள் நிறைய விளக்கிறாங்க எதனோடும் ஒட்டாமல் இருப்பது எப்படி ஆத்தான் ஒட்டாமல் இருக்கு நாமளும் அப்படி இருக்கணும் இது அஸ்பர்ஷ யோகம் அப்படிங்கிறார் இந்த யோகம் மிக மிக கடினமானது அப்படிங்கிறார் அது பார்த்துட்டு நம்ம போன இந்த அதிகத்தில் பாதி பார்த்து நிற்கிறோம் இந்த சுலோகத்துக்கு மிகவும் கடினமானது அப்படிங்கிறார் கடினமானதுன்னா விளையாடிடக்கூடாதுன்னு சொல்லலை ஈஸியாக எடுத்துக்கிறாங்க உடனே உடனே கேட்டவனே நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிடாத அதனால் என்ன சொல்கிறாரு மிக கடினமானது அதிக முயற்சி தேவைங்கிறதுக்காக சொல்கிறாரு தாய்மான ஒரு பாடல் அந்த ஆளாளி கரையிந்தி நிற்க இடையோன்னு ஒரு பாடல் இருக்குது அந்த கடலை கரையில்லாமல் நிற்க வச்சிருக்க மேருவ வளையாக வளைச்சிருக்க எல்லாம் பண்ணிட்டேன் என் மனம் குவிய ஒரு மண் தந்திரம் பண்ணுவது உனக்கு அருமையாகங்கிறார் மனசை கட்டுப்படுத்துறதுங்கிறது ஈஸி கிடையாது அது மாதிரி மனசு சுத்தமாக வச்சுக்கிறது கஷ்டம் அது மாதிரி இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது அதை விட மிக மிக கடினம் அப்படிங்கிறார் ஞானிக்கு மற்ற மனுஷனுக்கு என்ன வித்தியாசம்னா ஞானி கடினமானதை தேர்ந்தெடுப்பாங்க மற்ற மனிதர்கள்லாம் சாதாரணதை தேர்ந்தெடுப்பாங்களாம் ராமகிருஷ்ணன் பரமேஸ்வர் சொல்வார் இல்லறம் கோட்டைக்கு உள்ளறிந்து சண்டை போடுறது துறவரம் கோட்டைக்கு வெளியேருந்து சண்டை போடுறதுன்றது கஷ்டம் இல்லாத அதில் ஏற்கனவே சன்னியாசி யோகத்தில் பார்த்தேன் இல்லறந்தே உனக்கு எழுதிப்பா சன்னியாசம் கடினம்னு சொல்வார் அது மாதிரி இந்த யோகம் இந்த தத்துவ விஷயத்துக்குள்ளே போகும்போது அதிக முயற்சி தேவை இருக்குது அதனால் கடினம் மனசு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா சுலபமானத்தையும் தேர்ந்தெடுக்கும் இப்போ யோகாவுக்கு நீங்கள் போகிறீங்க கிளாஸுக்கு சிம்பிளிஃபை யோகா இருக்கான்னு கேட்பீங்க கேட்குற மாதிரி போன உடனே என்ன கொஞ்சம் ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் எனக்கு சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படி தானே எல்லோரும் சிம்பிளிஃபை எதாக இருந்தாலும் சிம்பிளிஃபை தான் வேதாந்தத்தில் சிம்பிளிஃபை வேதாந்தம் இருக்கான்னு கேட்பாங்க ஒரு ரெண்டு வாக்களை வேளாண் சொல்லுவோங்க ரெண்டு வாக்களை சொல்கிறாருந்தா அகம் சத்தியம் ஜகத் நித்யா அவ்வளோதான் இதை புரிய முடியுமா சத்யம் பற்றி அதை கூட சொல்ல எப்படின்ட்டாரு ஏன்னா கடினமாக இருக்கு எல்லாம் சிம்பிளிஃபை நாம் எஜி எதிர்பார்க்கணும் நசிகேதன் கிட்ட போய் எமலர் மகராஜா சொன்னார் அப்பா இது ரொம்ப கஷ்டம் கத்தி மேலே நடக்கிறது மாதிரி விட்டு வேணாங்கிறாரு அவன் ஆத்ம தத்துவத்தை பற்றி உபதேசம் கேட்குறான் நசிகேதன் இவர் என்ன பண்றார் வேணா கஷ்டங்கிறார் கத்தி மேலே நடக்கு அதனாலே இங்கே தெரியு சொல்லுங்கிறான் அதாவது திறமசாலிகள்லாம் பார்த்தீங்கன்னா கடினமான தேர்ந்தெடுப்பாங்க ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான் நீட் எழுத நினைப்பான் இல்லாட்டி ஐஏஎஸ் படிக்க நினைப்பான் கஷ்டமான அவன் தேர்ந்தெடுப்பான் மற்றவன் தேர்ந்தெடுப்பானா கஷ்டம்தான் ஆனா அவ கஷ்டமானது யார் தேர்ந்தெடுப்பா அந்த திறமசாலி இது கடினமானது ஃபஸ்ட் க சாதாரணம் படிக்க முடியுமா இப்போ வந்து நம்ம வேர்ல்டு சாம்பியன் இது கே ஒலிம்பிக்கில் போகிறோம்னா எவ்வளோ கஷ்டம் வந்து எவ்வளோ பயிற்சி பண்ணணும் ஆனால் தேர்ந்தெடுத்து அதில் முயற்சி பண்ணா தான் அதுக்காக கடினமானதுன்னு சொல்கிறார் அதாவது ஒருத்தர் ஹீரோன்னு சொல்கிற சினிமா படத்தில் எதுக்கு ஹீரோங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம் அங்கே அவர் என்ன பண்ணுவார்னா செய்ய முடியாத செஞ்சேன் எனக்கு பேர் சினிமா படத்தில் ஒரு ஹீரோவோடைய வேலை என்ன மற்றவங்க செய்ய முடியாததான் அவர் செஞ்சு அவருக்கு பேர் ஹீரோ ஏன்னா மற்றவங்களுக்கு அது கடினம் இவருக்கு அது கடினம் இல்லை அது மாதிரி என்ன சொல்கிறாருன்னா இது கடினமாக மற்றவங்களுக்கெல்லாம் இருக்குது அதிக முயற்சி செய்துதான் இதை பெற முடியும் மிக மிக கடினமானது அப்படின்னு சொல்கிறார் யாருக்கு கடினம் எல்லா யோகிகளுக்கும் யோகிகள்னா ஞானத்திற்கு வராதவர்கள் சகுண பிரமத்தை வழிபடுறவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா தபஸ் பண்ணி நிறைய சக்தியை வரவழைச்சிக்கிடுவாங்க மன ஒருமுகப்பாடு இருக்கும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் இருக்கும் சித்த சுத்தி இருக்காது மன தூய்மை இருக்குது அவங்களா தபசு வந்து நிறையா என்ன பண்ணுவாங்க சக்திகள்லாம் நிறையா கிடைக்கும் அவங்களுக்கெல்லாம் என்ன இதெல்லாம் கஷ்டத்துக்கு வரவே மாட்டாங்க அவங்க சித்தியெல்லாம் நிறையா கிடைக்கும் சில பேர் தாந்திரிக சாதனைகள் பூஜைகள் நிறையா பண்ணுவாங்க உருவழிபாடெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இதுக்கு வரமாட்டாங்க எல்லா யோகிகளுக்கும் யோகிகளுக்கே அப்படின்னா போகிகளுக்கு எந்த கெதின்னு கேட்குறாரு மன ஒருமுக பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சித்த சுத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க புத்தி கூர்மைக்கும் வித்தியாசம் கொடுக்க மாட்டாங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வித்தியாசம் இருக்குது ரொம்ப புத்திசாலியாக இருப்பான் சித்த சுத்தி இருக்காது இங்கே வர முடியாது இந்த வேளாண்டுக்குள்ளே வர முடியாது மன ஒருமுகப்பாடு அவனுக்கு இருக்கும் சித்த சுத்தி இருக்காது சில பேருக்கு மன ஒருமுக பாடு இருக்கும் சித்த சுத்தி இருக்காது ஆனால் புத்தி கூர்மையும் இருக்காது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைண்ட் வந்து நிறைய ஆற்றல் வரும் புத்தி கூர்மையும் வேணும் புத்தி கூர்மையோட சித்த சுத்தி இருந்தால்தான் இந்த யோகம் எழுசாக இருக்கும் இப்போ நிறையா படிக்கிறவங்க ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு உடல் உழைப்பு செய்கிறவனுக்கு சம்பளம் கூடவா புத்தியில் வேலை செய்கிறவனுக்கு சம்பளம் கூடவா புத்தியில் வேலை செய்யணும் ஒரு கலெக்டர் வந்து அவருக்கு மைண்டில் தான் வேலை அவர் தான் அங்கே பெரிய ஆள் அங்கே புத்தி கூர்மை வேணும் சரி வெறும் இந்த வேதாந்தத்துலேயும் புத்தி கூர்மை தேவை இருக்குது அதனால் புத்தியை சிந்திக்கிறது அதுக்கு ஐயோக்கே ஐஏஎஸ் யாராக போகிறாங்களா அது போகிறதுனாலே பயம் ஏன்னா புத்தியை ரொம்ப செலவழிக்க வேண்டியது உடல் உழைப்பு ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க உடல் உழைப்பு எல்லோரும் ஈஸியாக பண்ணிடுவான் ஆனால் புத்தியை தீட்டுறதுங்கிறது கஷ்டம் சரி இங்கே புத்தியை தீட்டினா மட்டும் கிடச்சிடுமா அப்படின்னா இல்லை புத்தியை தீட்டவும் செய்யணும் புத்தி சுத்தமாகவும் இருக்கணும் எங்கள் இந்த அதனால் என்ன சொல்கிறாருன்னா இது மிக மிக கடினம் எல்லா யோகிகளுக்கும் கடினமானதுனால் என்ன பண்ணுறாங்கன்னா பயத்தை அடைகிறார்கள் இந்த விஷயம் ஐஏஎஸ் போகிறதுக்கு சாதாரண நல்ல ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் உள்ளே போவான் மற்றவன் என்ன பண்ணுவான் ஐயோ எனக்கு வேணாம் எனக்கு பயமாக இருக்கு படிக்க முடியாது ஃபெயில் ஆகிடும் அப்படித்தானே சொல்லுவான் நீட்டுக்கு வந்து புத்திசாலி எழுதணும்பான் ஒன்றுமே படிக்காதவன் என்ன பண்ணுவான் எனக்கு நான் அதில் முடியவே முடியாதுன்னு பயந்துட்டு போயிடுவான் அது மாதிரி கடினமாக இருக்கிறதுனால இந்த அபயமான பிரம்மத்திடம் பயத்தை அடைகிறார்கள் கடவுள் யாம் இருக்க பயமேன்கிறாரு அவரை கண்டு நீ பயன்தான் என்ன பண்றது யாம் இருக்க பயமேன்னு சொல்ற அவரை கண்டு பயந்தான் என்ன பண்ண முடியும் அபயமான பிரம்மத்திடம் பயத்தை அடைகிறார்கள் ஈஸ்வரன் அபய காரணம் பய பயத்துக்கு காரணம் பயப்படாமல் இருக்கிறதுக்கு அவர்தான் இருக்கார் யாம் இருக்க பயமேன்னு சொல்கிறார் ஆனால் என்ன பண்ணுறோம் இங்கே நாம பயத்தை அடைகிறோம் ஆரம்பத்தில் கடவுள்கிட்ட பயம் வரலாம் தப்பே கிடையாது அவர் கையில் வேறு சூளாய்தான் வேல் கம்பெல்லாம் வச்சுக்கிட்டு உக்காந்துருக்கார் பயப்படாமல் எப்படி இருக்காது வேல் வச்சுருக்காரு லாட்டி அம்பாள் சூளாயை வச்சிருக்கு சிவகுமான் சூளாயதை வச்சிருக்காரு ஏன்னா தவறு செய்தால் கடவுள் தண்டிச்சிருவார் அப்படிங்கிற பயம் ஆரம்பத்தில் தப்பு கிடையாது அது தப்பு கிடையாது ஆனால் அறிவில்லாமல் அதை அடைவதற்கே பயப்படுகிறார்கள் அதை தெரிந்து கொள்வதற்கே பயப்படுகிறார்கள் அறியாமையினால் பயம் இன்னொன்று அத்தியாசத்தினாலையும் பய அத்தியாசம்னா ஏற்றி வைத்தல் கயிறு இருக்குது கயிறை பார்த்தா பயம் இல்லை பாம்பா பார்த்துட்டோம்னா பயம் வந்துடுது ஒரு வெளி தோற்றம் பொய் தோற்றத்தில் பயம் இருக்குது சில பேர் தர்மத்துக்கு அதர்மம் செய்ய பயப்படணும் அதர்ம செய்ய பயப்படணும் அரசியல்வாதிகளை என்ன பண்ணுறான் அதர்மம் செய்யறதுக்கு பயப்படுறது இல்லை தர்மம் செய்கிறது பயப்படுறான் அதர்மத்தில் பொழுது பயப்ப பயப்பட தப்பு கிடையாது அதனால தான் வள்ளுவர் கூட சொன்னார் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில்னர் எங்கே பயப்படணுமோ அங்கே பயப்படணும் இங்கே பயப்படக்கூடாத பிரமத்திடத்தில் இவர்கள் பயத்தை அடைகிறார்கள் எப்படிப்பட்ட பயம்லாம் சொல்கிறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கே ஒரு சின்ன சின்ன விஷயங்களோட பயம் இருக்கு தீபாரம்னு காமிக்கிறார் சூட காமிச்சுட்டு வெளியே வர்றாரு பயங்கர காற்றடிக்குது காற்றுக்கு அசைஞ்சு போச்சு நம்ம கையை தொட்டு கும்பிடும் போது ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது வந்துருதா இல்லையா பயம் காத்தடிச்சு அணைஞ்சு போச்சு இதிலெல்லாம் வரக்கூடாது சில பேர் சகனமாக எடுத்துக்கிறாங்க அப்படிதான் கிடையாது நான் நிறையா பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி சூடானோ அதே மாதிரி வெள்ளிக்கிழம கண்ணாடி உடஞ்சி வச்சுன்னு வச்சுக்கோங்க பயம் வந்து மற்ற எல்லாத்தையும் போட்டு உடைப்போம் அந்த பயத்துலேயே வேறு எண்ணத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிடுவோம் கை தவறி சூடான பயம் கண்ணாடி வெள்ளிக்கிழமை உடஞ்சி போச்சுன்னா பயம் ஏதாவது நெருப்புப்பட்டுருச்சுன்னா பயம் எங்கள் பயத்துக்கு ஒரு அளவே இல்லைங்கிறார் பள்ளி விழுந்தால் பயம் பூனை குறுக்க போனால் பயம் எத்தனை பயம் இருக்கு இருக்கா இல்லைங்களா எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார் அவர் ரொம்ப சகனம் பார்ப்பார் ரொம்ப சகனம் பார்ப்பார் ஊரில் பஸ்ஸில் அந்த காலத்தில் பஸ்ஸு தான் இப்போலாம் இந்த மாதிரிலாம் கிடையாது பஸ்ஸில் ஏறுவார் இவர் முதல்லே வந்து இந்த ஊர் பண்ணி டிக்கெட் கண்டெக்டர் கேட்டுருவார் கொஞ்சம் மறந்துட்டு கண்டெக்டர் எங்கே போகிறீங்கன்னு கேட்டார்னு வச்சுங்க அடுத்த ஸ்டாப் இறங்கி வந்துடுவார் ஏன்னா எங்க போறேன்னு போகும்போது கேட்கக்கூடாதான் கண்டக்டர் கேட்காம என்ன செய்வார் கண்டக்டர் எங்கே போறதானே கேட்டாங்கன்னு அவர் வந்திருக்கார் ஒருத்தாரு எங்கள் ஊரில் இருந்தார் அடுத்து மூணாவது கிலோமீட்டர் ஸ்டாப் எடுத்துட்டு போயிட்டு வந்துடுவார் முக்கியமான சூழலாக என்ன பண்ண முடியும் அர்ஜுனன் கூட பண்ணுறான்ல சகனஞ்சேரியில்லாமா சண்டைக்கு ஏற்று நின்றுக்கிட்டு இருக்கு போய் சகனஞ்சேரியில் என்ன பண்ணுறது எந்த இடத்துல பார்க்கணும்லாம் இருக்கு என்ன பார்க்கக்கூடாதுன்னு இல்லை பயம் கூடாது அப்படிங்கிற எதுலேருந்தும் பயம் ஒரு பழக்கத்தை பழகிட்டோம்னா அதுலேருந்து வேறு பயப்படுறோமா டெய்லியும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கு நான் விடாமல் பண்ண போகிறேன் டெய்லி பூஜை ஒரு நாள் சந்தர்ப்ப சூழல் பண்ண முடியலை இன்னைக்கு பண்ணாம முட்டானே இன்னைக்கு பண்ணாம முட்டானே இன்னைக்கு பண்ணாமட்டானே பயம் ஆரம்பத்தில் தப்பு இல்லை அதை ஒரு அந்த தீவிரமாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேதாந்தத்துக்குள்ளையெல்லாம் வந்துட்டோம்னா அதுக்காக போட்டு அரட்டிக்கிற கூடாது அதுக்காக சோம்பேறித்தவன் விட்டுறவும் கூடாது இது எனக்கு நிறையா பேர் பார்க்கலாம் நீங்கள் இன்றைக்கி ஜவம் பண்ணலை இன்னைக்கு பூஜை பண்ணலை அது ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது ஒன்றில் பழங்கிட்டோம்னா அதுலேருந்து விட்டு வர பயம் இப்போ நாஷ்தியர்கள் என்னங்கிறீங்க புத்தி இருக்குது இப்போ வந்துருச்சு கடவுள் இருக்காரு நம்பிக்கை என்ன இந்த இதுலேயும் சொல்லியாச்சு மக்கள்கிட்ட பூரா நான் நாஷ்டிகேன்னு பேசியாச்சு இன்னைக்கு கேள்வி பண்ணுவான் திடீர்னு வந்துட்டாராமான் அப்படின்ட்டு என்ன பண்ணுறது அதுலேருந்து பயம் சென்னையில் ஒரு பெரிய நாஸ்திய தலைவர் வீட்டில் வெள்ளிக்கிழமை யானா பூசணிக்காய் வீட்டில் உடச்சிருவாங்க திருஷ்டி பூசணிக்காய் அவர் பேரன் ஸ்கூலுக்கு போகும்போது வெளியே யார் சகனம் பார்ப்பாங்களாம் ஏதாவது கொடுக்க வருதாச்சு பார்த்தேன் அவர் பெரிய நாஸ்திரியவாதி இதெல்லாம் நடக்குது ஏன்னா அதுலேருந்து வெளியே வர பயம் இப்படியே சொல்லி சொல்லி பழகிட்டோம் அப்படி பள்ளிட்டோம் இப்படி பள்ளிட்டோம்னு சொல்லி பயம் இப்படி எதுக்கெடுத்தாலும் பயத்தை அடைகிறார்கள் பழக்கத்திலேருந்து வர்றது இந்த இந்த அஸ்பர்ஷ யோகம் ஒன்று தான் பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கும் ஏன்னா தனி சிங்கல் அதுவை வந்து உண்மையிலே இல்லை நாம் என்ன பண்ணுறோம் கூட எனக்கு ஆள் இருந்தாதேன் பயம் இல்லாமல் இருக்க முடியுங்கிறேன் இதை வந்து நம்ம பதினோராவது அத்தியாயம் விஸ்வரூப தரிசனத்திலே பார்த்தோம் கீதையில் போன அந்தரிய கிளாஸ்ல இது வந்துச்சு அர்ஜுனன் பகவானுடைய விஸ்வரூபத்தை பார்த்தே பயப்படுகிறான் அங்கே மரணமெல்லாம் நடக்குது அதெல்லாம் பார்த்தோம்னா பயப்படுறான் அப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா தனிமை இதை பயம் என்ப ஏன் நாம் தனிமையில் பயப்படுறேன் தெரியுங்களா வேற ஏதாவது வந்து நம்மளை அட்டாக் பண்ணிடுமோ அப்போ துணைக்கு வராள் வேணும்னு நினைக்கிறோம் வேற எதுவுமே வந்து எந்த பொருளினாலுமோ எதனாலுமோ எனக்கு பாதிப்பு வராது நான் மட்டுமே இருக்கிறேனுங்கிற அறிவு ஆழமாக வந்துச்சுன்னா எப்படி பயம் வரும் நாலு பேரோட தனியார்கள் பயப்படனா யாராவது வந்துட்டால் நம்மளுக்கு துணைக்கு ஒருத்தருந்தால் பாதுகாப்பாக யாரும் வரமாட்டாங்க ஒரு பயமும் இல்லைன்னு ஒருத்தருமே என்னை துன்பப்படுத்துவதற்கு இல்லை என்றால் அதுதான் உண்மையான பயமின்மை அத்வை தான் உண்மையான பயம் இன்னை ஆனால் என்ன பண்ணுறான் நாம் தனிமை எழுதையும் பயப்படுறோம்னு சொல்கிறோம் அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த மோட்சத்திற்கு வருவதற்கு கூட பயப்படுறோமா சில பேர் கேளுங்க இங்கே வாங்க மோட்சம் என்ன துன்பம் இல்லாமல் துக்கம் இல்லாமல் சந்தோஷமாக நிறைவாக வாழ்கிறது இறந்து போகிறதுனா கூட பயப்படலாம் நான் வந்து மோட்சம்னா இறந்த பிறகு கிடைக்கிறதுனா சரி சாவுக்கு பயப்படுவேன் ஒரு பாட்டி கூட சொல்லிச்சான் ரொம்ப வயசாகி முடியலை பிறகெல்லாம் தூக்கிட்டு வந்து எனக்கு இந்த வயசில் போட்டுக்கிட்டு இருக்கேன் வந்து கூட்டு போ கூட்டு போன்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சான் ஒரு நாள் இறக்கி இறக்கி வச்சுட்டு கூப்பிடம்போது எமே நேரம் வந்து தரான் நாள் கூப்பிட்டா வரணு இல்லை இல்லை என் கொல்லு கொஞ்சம் வேறு வேலையெல்லாம் இருக்குது வர்றேன் இருந்தான் அந்த நான் சும்மா சொல்லுது பயம்தான் ஒரு சாமியே ஒரு ஆச்சா ஒரு ஆச்சாரியார் இரவுர் ஒரு கேம்ப் நடத்தினார் ஒரு இடத்துல இயற்கை சூழல் அருமையான சூழல் அங்கே எல்லாம் கேம்புக்கு வந்திருக்காங்க எல்லாம் கேம்புக்கு வந்துட்டு எல்லாம் சாமி இந்த இடத்த விட்டு போக மனசே இல்லை ஆனந்தமாக இருக்குது உங்கள் கிளாஸ் வேறு அற்புதமாக இருக்குது எங்களுக்கெல்லாம் நிச்சயம் எங்களுக்கு மோட்சத்தை கொடுங்க சாமி எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்துருவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இவர் என்ன பண்ணார் மறுநாள் வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணார் இங்கே நான் ஒரு மாதம் இருக்க போகிறேன் நீங்கள் எல்லாம் என் கூட ஒரு மாதிரி மூணு நாளில் கேம்ப் முடிய போகுது ஒரு மாதம் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மோட்சம் உண்டு அதுக்கு நாங்கள் ஆனால் இங்கேயே இருக்குன்னு ஒரு மாதம் வீட்டுக்கு போகக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது ஃபோன் பேசக்கூடாது செய்யக்கூடாது ஒரு மாதம் ஃபுல்லாக இங்கே இருந்திங்கன்னா நான் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து மோர்ஷத்தை கொடுத்துருவேன் இங்கே இருங்க நாளைக்கு பேர் சொல்கிறாங்களே சொல்லி ஒருத்தரோட பேர் சொல்லலை ஏன்னா பயம் சும்மா சொல்லலாம் மோட்சத்தை அடைவதற்கு கூட பயப்படுகிறோம் உண்மைதான் என இந்த உலக வாழ்க்கையில் ஊறிவிட்டோம் இந்த பங்கத்திலிருந்து விடுபட முடியவில்லை யோகிகளுக்கே பயம் சகுண பிரம்ம யோகிகள் துவைதிகள் என்னென்ன அந்த சித்தி பெறுவதற்காக எல்லோரும் அத்வைதிகளை தவிர இந்த அஸ்பர்ச யோகத்தில் நிலை பெற்றவர்களை தவிர அனைவரும் பயத்தை அடைகிறார்கள் என்று கௌடபாதாச்சாரியாரும் சொல்லியுள்ளார் அப்படிங்கிறார் இந்த சூன்யவாதிகள் இல்லை என்பவர்கள் இல்லாததிலிருந்து வந்தது என்று சொல்லக்கூடிய சூன்யவாதிகள் இந்த பிரம்மத்திடம் பயத்தை அடைந்து இதுக்கு வருவதற்கு பயப்படுகிறார்கள் அடுத்து என்ன சொல்கிறாருன்னு அடுத்த சுலோகத்தில் அவர் மட்டும் சொல்லலை சங்கராச்சாரியரும் திட்டுறாரு இப்போ தாத்தா சொல்லிட்டார் இப்போ பேரன் வர்றார் அதுக்கடுத்து அவருடைய பயன் வருவார் மூணு பேரை சொல்கிறார் கவுடாபாதாச்சாரியார் எப்படி சொல்லி அவங்கள திட்டினார் அதை இகழ்ந்தார் என்ன கருத்து சொன்னார் பிறகு சங்கராச்சாரியார் பிறகு அவருடைய சிஷியர் சுரேஸ்வராச்சாரியார் அவர் தான் சிறுங்கேரி மடத்தினுடைய அந்த அடுத்த வாரிஸ் அவர் வந்தவர் அவர் என்ன சொன்னார் இப்படி மூணாக சொல்றார் கௌடபாதாச்சாரியார் சொல்லிட்டார் அடுத்தது சங்கராச்சாரியார் சொல்ல போகிறார் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துலாம் இருபத்தொம்போது முக்கியமான ஸ்லோகம் அதனால தான் போன கிளாஸில் விளக்கி ஏன் கொஞ்சம் அதிகமாக விளக்கியிருக்கிறேன் இது அந்த மாண்டூக்கு உபநிஷத்தில் அத்வைத பிரகடனத்தில் முப்பத்தி ஒம்பதாவது காரிகை இதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த ஒரு சுலோகத்துக்கு குருபரானந்த சாமி விலக்கியிருக்கிறார் அங்கே போனீங்கன்னா அந்த அத்வைத பிரகரணம் முப்பத்தி ஒன்பதாவது சுலோகம் எழுவத்தி எழுத வரும் அவருடைய கிளாஸில் அதில் அதை பற்றி சொல்லியிருக்கார் அவர் அதாவது கூட எடுத்து குறிச்சி வச்சு வகுப்பு நீங்கள் கேட்குறாருந்தால் கேட்கலாம் எழுபதோ எழுவத்தி நினைக்கிறேன் அந்த அவருடைய யூடியூப்ல போனீங்கன்னா கிடைக்கும் இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு அவ்வளவு விளக்கி இருக்கிற ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்தலாம் அஸ்பர்ஷ யோகோ நாம யோகம் என்ற எதனாலும் தீண்டப்படாத பிரம்மத்திடம் புத்தியை வைத்தல் என்ற எதனாலும் தீண்டப்படாத பிரம்மத்திடம் புத்தியை வைத்தல் என்ற அல்லது ஆத்மாவிடம் புத்தியை வைத்தல் என்ற இந்த பெயரை உடைய யோகமானது நாம ஏசன்னா இந்த பெயரை உடைய யோகமானது அஸ்பர்ஷ யோகம் என்ற பெயரை உடைய யோகமானது துர்தர்ஷக சர்வயோகி நாம் சர்வயோகினாம் எல்லா யோகிகளுக்கும் துர்தர்ஷக மிக கடினமானது இந்த அஸ்பர்ஷ யோகம் என்ற பெயரை உடைய இந்த யோகமானது எல்லா யோகிகளுக்கும் சர்வ யோகினாம் எல்லா யோகிகளுக்கும் துர்தர்ஷக மிக கடினமானது இது முதல் வரி ரெண்டாவது வரியில் யோகினோ யோகினக யோகிகள் பிப்ய பிப்யதி யஸ்மாத் அபயே அஸ்மாத் அபயே அது பிரிச்சம்னா பிப்யதி யஸ்மாத் அபயே அப்படின்னு பிரிக்க அபயே பயமற்ற யோகிகள் பயமற்ற ஹி அஸ்மாத் இந்த பிரம்மனிடத்தில் பயமற்ற இந்த பிரம்மனிடத்தில் இந்த யோகிகள் இந்த பயமற்ற இந்த பிரம்மனிடத்தில் பயதர்ஷினக கடைசி வார்த்தை பார்ப்பவர்களாக இருந்து கொண்டு பெப்பியதி முதல் ரெண்டாவது ரெண்டாவது வார்த்தை பயத்தை அடைகிறார்கள் அதாவது அஸ்பர்ஷ யோகம் என்ற இந்த பெயருடைய யோகமானது எல்லா யோகிகளுக்கும் மிக கடினமானது இந்த யோகிகள் பயமற்ற இந்த பிரம்மனிடத்தில் பயத்தை பார்ப்பவர்களாக இருந்து கொண்டு பயத்தை அடைகிறார்கள் எதனாலும் தீண்டப்படாதது இந்த ஆத்மா இது அஸ்பர்ஷம் இந்த யோகம் மிக கடினமானது ஏன்னா எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறார் கவனம் தேவைங்கிறதுக்காக கடினமானதுங்கிறார் யாருக்கு எல்லா யோகிகளுக்கும் அத்வைதிகளை தவிர மிச்ச எல்லா யோகிகளுக்கும் கடினமானது இந்த யோகிகள் எதை அடைகிறார்கள் அவர்கள் அபயமற்ற தன்மையை அடைவதே இல்லை பயத்தைத்தான் அடைகிறார்கள் இந்த அத்வைதானம் ஒன்றுதான் அபயத்தை கொடுக்கும் பயத்திலிருந்து விடுவிக்கும் மற்ற அனைத்து யோகிகளும் பயத்தை அடைகிறார்கள் என்று கௌடபாதாச்சாரியாரும் சொல்லியிருக்கிறார் இது இருபத்தி ஒன்பதாவது சுலோகம் அடுத்து முப்பது சுலகம் பகவத் பூஜ்யபாதாச்சு ஆகூர் மாத்தியமிகான் பிராந்தான் அஜிந்தியே அஸ்மின் சதாத்மனி பகவத் பூஜ்யபாதாச்சு ஆகூர் மாத்தியமிக்கான் பிராந்தான் அஜிந்தியேஸ்மின் சதாத்மனே இங்கே சங்கராச்சாரியர் இங்கே சங்கராச்சாரியனுடைய நிந்தனை வஞ்ச புகழ்ச்சி அணியில் நிந்திக்கிறார் அதாவது புத்திசாலிகள்னு சொல்லி நிந்திக்கிறார் திட்டுறதே சில பேரை திட்டுவோம் அது மாதிரி பிறகு நேரடியாக ஒரு நிந்தன பண்ணுறாரு குழம்பியவர்கள் நிந்திக்கிறார் ஒன்று திட்டி நிந்திக்கிறார் பிறகு நேரடியாக ஒரு புகழ்ந்து நிந்தித்தல் பிறகு நேரடியாக நிந்தித்தல் சில பேர் பார்த்தீங்கன்னா திறதே புகழ்கிறதா இருக்கும் திறதது கூட புகழறதா இருக்கும் இவர் நம்ம மாணிக்க வந்து அந்த ஒரு இடத்துல சொல்கிறார் உரிப்பிச்சன் தோல் உடை பிச்சன் நஞ்சூன் பிச்சன் ஊர் சுடுகாட்டு எரிப்பிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்று இயேசுவனேருமான பிச்சைக்காரேன் திட்டுறார் என்னென்ன ஊர் உரிப்பிச்சனா தோல் உடை பிச்சனா நஞ்சூன் பிச்சனா ஊர் சுடுகாட்டு எரிபிச்சன் என்னையும் ஆளுடை பிச்சன் என்று இயேசுவனேங்கிறார் உண்மையை திட்டுறாரு அவரு மாணிகாசர் திட்டுறாங்க புகழ்றார் அவர் பூஜை பண்ணி ரெண்டு மீதாக இருக்குது லாபம் வந்தால் போய் நிறையா முருகனுக்கு மாலை எல்லாம் போட்டு அழகாக பண்ணுவாரான் நட்டம் வந்துருச்சுன்னா போய் திட்டு திட்டுன்னு திட்டு முடிச்சுட்டு வர அது ஒரு பூஜாவிர போய் திட்டுவாரான் முருகனை அது மாதிரி இங்கே என்ன பண்ணால் புகழ்ந்துக்கிட்ட திட்டுவார் நீ புத்திசாலின்னு சொல்கிற வேற நீ பெரிய புத்திசாலியோ அப்படி நான இருப்பான் பெரிய புத்திசாலிப்பான்னா அந்த சொல்கிற தோனி இருக்குவாருங்க அதிலேயே வித்தியாசம் இருக்குது இங்கே அப்படி திட்டுறாரு பிறகு குழப்பமுடையவர்கள்ங்கிறார் எதில் குழப்பம் சத்பிரம்மத்திடம் குழப்பம் உள்ளவர்கள் அந்த பிரம்மன் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது உண்மையானது அதில் இவர்கள் குழம்பியிருக்கிறார்கள் என்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இவர்கள் வரட்டு தர்க்கத்தில் மிக புத்திசாலிகள் என்கிறார் வரட்டு தர்க்கத்தில் மிக புத்திசாலிகள்னு சொல்கிறார் வரட்டு தர்க்கம்னா பயன்படாத தர்க்கம் தர்க்கத்தை புத்திய தீட்டத்துக்கு தான் பயன்படுத்தணும் சாஸ்திரத்தை துணையை வச்சு பயன்படுத்தணும் நீங்கள் வெறும் தர்க்கத்தை பயன்படுத்தினீங்கன்னா அங்கே ப்ராப்ளம் ஆகும் எல்லா வரட்டு தர்க்கன்னு சொல்வாங்க ஒருத்தர்கிட்ட இப்ப ஒருத்தர் வந்து ஒருத்தர் என்ன சொன்னாலும் அதுக்கு என்ன சொல்வார் அது அதை சா சாக்ரிஃபைஸ் பண்ணும் அதை வந்து சமாதானப்படுத்துவார் இல்லை அப்படி இல்லை என்ன சொல்லுங்கள் இல்லை அதுக்கு எதிர்கருத்தை சொல்லி அப்படி இப்படிம்பார் அவர்கிட்ட ஒருத்தர் சொன்னார் நீங்கள் என்ன சொன்னாலும் இப்படி அதை இது பண்ணுறதுக்கு ஏன் பார்க்குறீங்கன்னு சொன்னோன்னா இல்லை அப்படின்னா அதுக்கு திரிச்சு அது கொண்டு பண்ணுறாரு அதையும் சமாதானப்படுத்துகிறார் அப்போ என்ன பண்ண முடியும் இப்படி எதுக்கடுத்தாலும் தர்க்கத்தை பேசுகிறவங்களுக்கு என்ன சொல்கிறாரு புத்திசாலிகள்ங்கிறார் வேதாந்தத்தை கூட சில பேர் வரட்டு வேதாந்தம்னு சொல்லுவாங்க வரட்டு வேதாந்தம்னு சொல்லுவாங்க சரியாக புரிஞ்சுக்கிறாதனால தான் இது உண்மையிலே வரட்டு வேதாந்தம் கிடையாது உண்மையான வேதாந்தம் வந்து வரட்டு வேதாந்தம் கிடையாது இதுதான் உண்மையிலேயே ஆனந்தமயமானது ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்கிறது வேற அவர் ரொம்ப ரொம்ப புத்திசாலிப்பான்னு எழுத்து சொல்கிறது வேறே இருக்குது இப்படி என்ன பண்ணுறாரு இவர் தட்டுறாரு புத்திசாலி வரட்டு தர்க்கத்தில் புத்திசாலி அப்படின்னு சொல்லி தட்டுறார் ராமகிருஷ்ண பரமம்சர்கிட்ட மகேந்திரநாத் குப்தான் ஒருத்தர் வந்தார் அவர் இளவயசில் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கு அவர் இந்த ராமகிருஷ்ணன் அமுத மொழிகள் எல்லாம் அவர் என்ன பேசுகிறார் அப்படியே கேட்டு போவாராம் வீட்டில் போய் ஒரு வரி விடாம எழுதி வச்சுருவாராம் அந்த காலத்தில் என்ன இருந்துச்சு அவர் எழுதி வச்சதுன்னா இன்றைக்கி அமிர்த மொழிகள்னு மூணு வாலையும் பெரிய புக்காகலாம் வந்திருக்கு அவர் முதல்ல ராமகிருஷ்ணரை பார்க்க வரும் பொழுது இவர் படிப்பே அறிவில்ல ரெண்டாவது விட இவர் காலேஜில் ப்ரொஃபஸர் இது மகான்ட்டு வர்றாரு வந்து கேட்ட உடனே நீ வேணா இருந்தால் இந்த மாதிரி பண்ணுறேன் எல்லாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார் உன் ஒய்ஃப் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அவள் வந்து அறிவில்லையா அவளுக்கு ஒன்றும் புத்தி இல்லாதவ அப்படின்னு நீ பெரிய புத்திசாலியோ அப்படிங்கிறாரு நீ பெரிய அறிவாளியோன்ன அவர் சொல்றாரு என்னுடைய ஆணவத்துக்கு முதல் சம்பத் தேடி அடிச்சாருங்கிறார் அவர் புத்திசாலியோன்னு கேட்கிறாரு அது புகழ்றத ஆனால் என்ன சொல்றாரு என்னை ஒய்புக்கே எனக்கு வீட்டில் அவளுக்கு அவ்வளோ வரும் புத்தி இல்லை அறிவு இல்லாதவ அப்படிங்கிறார் அஞ்ஞானிங்கிறாரு நீ பெரிய ஞானியோங்கிறார் அப்ப ஞானியோன்னா என்ன அர்த்தம் ஞானின்னு சொன்னா அங்க திட்டுறது அங்க அது மாதிரி இங்கே என்ன சொல்கிறாரு வறட்டுத் தர்க்கத்தில் மிக மிக புத்திசாலிகள் அப்படிங்கிறார் பிறகு குழப்பமடையவர்கள் எதில் ஆத்ம விஷயத்தில் குழப்பமடையவர்கள் அதை அடுத்த வகுப்பில் பார்க்குறோம் ஹரி ஓம்